ும் நம் வேண்டும் மாவின் வாடுவயிர் அண்ண கண்ணீர் வம் மின்கள் வந்துடன் பாடும் மின்கள் பூவி மின் தொண்டற் பூரம் நீளாமே குளிர்மின் மின் எம் கோன் எம் பூத்தன் தேவியும் தானும் செம்பொன் செய்மே சுந்தர நீன்ரப்பே இந்த நாட்டி எங்கும் எழு சுடர் வைத்து கொடு எடுமின் அந்த கோந்தேருமா நல்வேலன் தாதை எந்த ஆழ்வுமையாள் பொறுநற்கே இந்த பொற்று நம் ஜெடித்தும் நாமே காசணி மின்கள் உலக்கையெல்லாம் காம்பணி மின்கள் கரைவுரலை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 வாய்தீரந்தம் பவளம் தூடிப்ப பாடும் மின்னம் தமையாண்டவாரும் பணிகொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடும் பெருமான தேடி சித்தம் கழிப்பத்திகை தேரீ ஆடுமி தாடி நானுக்கே ஆடப் பொற்றும் நம் நாமே மையம் மற்கண்ட நெய்வான நாடர் மருந்தினை மாணிக்க குத்தன் தன்னை ஐயனை ஐயற்பிரானை படுத்தாட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர் தன் பொய்யனை போதறி கண்கீனை மடந்தை நல்லே பாடி பொற்று நஞ்செடுத்தும் நாமே மின்னீடை சென்று வருவாய் கருங்கள்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 தாழ்்குழல் தூள் தரும் மாலையாட செங்க நீ வாயிதழும் துடிப்பேயில் லோகம் பாடி கங்கை நீரைப்பையார்பத்தை சடை முடியான் கழற்கே பொங்கிய காதலின் கொங்கை கொங்க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 யந்தனை கொண்டூறி போத்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி கியந்தன முப்பூரம் செய்தல் பாடி ஏழை ஓமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடி ஆடி நாதற்கு சுண்ணம் எடுத்து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 நின்றாடும் பாடி சும் எத்தும் நாமே வேதமும் வேள்வியும் ஆயினற்கே மெய்மையும் பொய்மையும் ஆயினற்கே ஜோதியுமாயிருண் ஆயினர்கே துன்பமுமாயின்பன் ஆயினார்கே பாதியுமாய் முற்றும் ஆயினார்கே அந்த முமை வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அண்டமுங் ஆயினார்க்கு ஆடபொற்றுங் நம்getElementById_12345_12345ம் எடுக்கும் நாமே ஆதியும் அண்டமுங் ஆயினார்க்கு ஆடபொற்றுங் நம்getElementById_12345_12345 எடுக்கும் நாமே ஆடபொற்றுங் நம்getElementById_12345_12345 எடுக்கும் நாமே